பூசுவதும் வெண்ணு புண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறிப்போருங் காணேடி பூசுவதும் பேசுவதும் புண்பதுவும் கொண்டு என்னை ஈதனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சழலோ என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீதன் துன்னம்பை கோவணமாக கொள்ளுமது என் மண்ணு துன்னு பொருள் மறை நான்கே வாஞ்சரடா தன்னையேயே கோவணமாச்சாத்தின்கான் சாடலோ கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயுடினும் தாயு உலகனைத்தும் கற்பொடி காஞ்சாடலோ அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயனங்கள் மாயா செய்தான் காணேடி நயனங்கள் ஒன்றுடைய நாயகனை தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கும் தாழ் குடலாய் சாடலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர்தம்மை தொலைத்ததுதான் என்டி தொக்கனவந்தவர்தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகை தலைமற்று அருளினங்காண் சாடலோ அலறவனும் மாலவனும் அறியாவே அழலுருவாய் நிலமுதற்கு இழண்ட முறை நின்றதுதான் நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றில் இருவரும் தம் சலமுகத்தால் சாடலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சளமுகத்தால் அவன் சடையில் பாயுமதியேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலே தரணி அல்ல பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாடலோவோ கோலாலமாகி குறை கடல்வாய் அன்று எடுந்த ஆளால முண்டான் அவன் சதுர்தான் என்ர்தான் என்னேடி ஆலாலம் உண்டிரநேல் அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் காண் சாடலோ தென்பால் உகந்தாடும் தில்லைச்சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலே இருநிலத்தோர் பின்பால் யோகைதி விடுவர் காண் சாடலோ தானந்தமில்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வள்ளத்து அடுத்துவித்தான் காண் இதன்னதவம் நரம்போடு எலும்பு அணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி கங்காளம் ஆமா கேள் காலாந்தரத்திருவரு தங்காலம் செய்ய கரித்தனன் காண் சாணலோ காணார் புலித்தோல் உடை தலையும் ஊங்காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவாரே ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடற் கோம் வழியடியார் தாடனோ மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண்திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என் உலகரிய தீவேளாது ஒழிந்த உலகனைத்தும் கலை நவிந்த பொருள்களெல்லாம் கலங்கிடுங்கான் சாடலோ தேன்புக்கன் தான் புக்கு நட்டம் பயிலும் அது என்க்கு நட்டம் பயந்திலேன் தரணி எல்லாம் ஊன் புக்க வேர்க்காடி கூட்டாங்கான் சாடலோ கடகரியும் பரிமாவும் பேரும் உகந்து ஏறாதே இடபம் உகந்து ஏறியவாறு எனக்கு அரிய எம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தடல் எரித்த அன்றாடில் இடபமதாய்த் தாங்கினான் திருமால் காண் சாடலோ நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் காணேடி அன்றாலின் கீழிருந்தும் கொன்றான் கான் புறம் மூன்றும் கூட்டோடே சாழலோ அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பரிதிரியும் நம்பனையும் தேவனன்று நண்ணுமதியேடி நம்பனையும் ஆமாக்கள் நான் மறைகள் தாமரிய எம்பெருமான் காஞ்சாடலோ சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லா நலமுடைய நாரணற்கன்று அருளியவாரியே நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அறநடிக்கு அலராக இட ஆழி அருளினன் காஞ்சாடலோ அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலால எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரியடி எம்பெருமான் ஏதொடுத்து அங்கு ஏதமுது செய்திடனும் தம் பெருமை தன்மை என்கான் சாடலோ அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய அருந்தவருக்கு அறமுதல் நான்கு அந்த உளி செய்தியில நேர்ந்தவருக்கு உலகியற்றே பெரியா காண்டாடலோ பெரியா காண்